வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி செய்தி சபை ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் குரல் மாதிரி பரிசோதனைக்காக பேராசிரியர் நிர்மலா தேவியை சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தடைய அறிவியல் துறை அலுவலகத்திற்கு சிபிசிஐடி போலீசார் அழைத்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் ஒருநபர் ஆணையம் ஆரம்பத்திலேயே விசாரணையை வேறு திசையில் கொண்டு செல்வதை ஆட்சேபித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விசாரணை கோரியுள்ளது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தமிழக அரசு எந்த ஒத்துழைப்பும் தருவதில்லை என போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றம் சாட்டியுள்ளார் சில அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் போராட்டக் களமாக மாற்ற முயற்சித்து வருவதாக முதல்வர் பழனிசாமி குற்றம் இலவச நாக்கின் தயாரிப்பதில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்ததால் பெண் நோயாளிகள் பெண் கைதிகளுக்கு இலவச நாப்கின் விநியோகம் சீராக நடந்து வருகிறது என்று பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் க குழந்தைசாமி தெரிவித்துள்ளார் கோவலம் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் ஆய்வு செய்து தேவையான அடிப்படை சுகாதார வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடந்த மாநாட்டில் தமிழக வேளாண் துறை உருவாக்கிய உழவன் கைபேசி செயலிக்கு ஸ்கோச் வெளி விருது வழங்கப்பட்டது அந்த விருதை வேளாண் துறை அமைச்சர் ஆர் துரைக்கண்ணு முதல்வர் பழனிசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்வான மாங்கனிகளை வீசி இறைவனை பக்தர்கள் வைபவம் நடைபெற்றது இந்திய செய்திகள் நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தி நாடுகளுக்கு பயணம் செய்துள்ள பிரதமர் மோடியின் பயண செலவு ரூபாய் கோடி என்று ஆர் அம்பலமாகியுள்ளது பாகிஸ்தான் இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து வலித்தவரை எல்லைக்குள் வந்தோரு வயது சிறுவனுக்கு புது உடைகள் இனிப்புகள் கொடுத்து மீண்டும் பாகிஸ்தான் ராணுவத்திடம் இந்திய ராணுவத்தினர் ஒப்படைத்த நிகழ்ச்சி சம்பவம் நடத்துள்ளது மும்பையில் உள்ள காட்கோபர் பகுதியில் சிறிய விமானம் ஒன்று கட்டிடத்தின் மீது மோதி நொறுங்கியது இதில் பயணம் செய்தவர்களில் ஐந்து பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமர்நாத் மலையில் இயற்கையாகவே அமையும் பணிலிங்கத்தை தரிசிக்க இரண்டாயிரத்தி பக்தர்கள் அடங்கிய முதல் குழு ஜம்முவிலிருந்து நேற்று அதிகாலை உற்சாகமாக ஆகம சாஸ்திர வல்லுநர்கள் ஒப்புதல் திருப்பதி ஏழுமலையான் கோயில் நகைகள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர் குட்டா சுதாகர் யாதவ் தெரிவித்துள்ளார் நாட்டில் சமூக பாதுகாப்புக்கான திட்டங்கள் தற்போது ஐம்பது கோடி மக்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் விட பத்து மடங்கு அதிகமாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து அமலாக்கத்துறை அதிகாரிக்கு எதிரான சொத்து குவிப்பு உபகாரை விசாரிக்குமாறும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பெரிய சிறிய ஜியர்களின் வருடந்திர கௌரவ ஊதியம் சுமார் முப்பது வரை உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய மகப்பேறு சட்டத்தால் நாட்டில் பதினெட்டு லட்சம் பெண்கள் வேலையை இழப்பார்கள் என ஒரு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் மதரசாக்களில் உள்ள குழந்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது தீவிரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் உலக நாடுகளிலேயே ஒருங்கிணைப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று ஐ பொது சபையில் இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலுமான நாசர் ஜான்ஜுவா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் சிங்கப்பூரில் அதிபர் டிரம்புக்கு உறுதி அளித்திருந்தாலும் வடகொரியா தொடர்ந்து தனது அணு ஆராய்ச்சிக் கூடத்தை மேம்படுத்தி வருகிறது என்று செயற்கைக்கோள் படங்கள் ஆதாரத்துடன் கண்காணிப்பு அமைப்பு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி பாகிஸ்தானின் வெற்றும் முழக்கங்களால் உண்மையை மாற்ற முடியாது என்றும் ஐநா இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது பாலஸீன அகதிகளுக்கு உதவ இந்தியா ரூபாய் முப்பத்தி நான்கு கோடி நிதியுதவி அளிக்கிறது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க சட்டங்கள் திருத்தப்படும் என்று அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எட்டு முஸ்லிம் நாடுகளில் இருந்து வரும் மக்கள் அமெரிக்காவுக்குள் வர அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த தடை செல்லும் தடை விதிக்க முடியாது என்று அமெரிக்கா உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வியட்நாம் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் பலர் காணாமல் போயியுள்ளனர் அமெரிக்கா தொடங்கிய வர்த்தக போரில் சிக்கி கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள முன்னணி இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமான ஹார்ட்லி டேவிட்சன் சொந்த நாட்டில் இருந்து வெளியேற்றப்போவதாக தெரிவித்துள்ளது இதனால் அதிபர் ட்ரம்ப் அதிர்ச்சிக்கு ஆளாகி அமெரிக்க எம்பி தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அருணா மில்லர் நம்பிக்கை செய்திகள் சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் வைத்துள்ள பணம் ஐம்பது ரூபாய் ஏழாயிரம் கோடிக்கும் அதிகமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி பாரத ஸ்டேட் வங்கி வெளிநாடுகளில் உள்ள ஆறு கிளைகளை மூடியுள்ளது இதேபோல் மேலும் ஒன்பது கிளைகளை மூலம் பரிசீலித்து வருவதாக வங்கிகள் நிர்வாக இயக்குநர் பிரவீன் குப்தா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மூன்றாவது நாளாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மாற்று மதிப்பு சர்வீஸ் சந்தித்தது வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு பணியாளர்களை வரவேற்கிறோம் ஆனால் அவர்கள் சட்டபூர்வமான வழியில் அமெரிக்காவுக்கு வருபவர்களாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரண்டு மாதங்களில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி அளவுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிறு குறு தொழில் துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கான மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்திகள் சேவா கதையை முடித்தது போல் என் கதையையும் முடித்து என்று எம் எஸ் எனக்கு எந்த மோதலும் இல்லை என்று ரவிச்சந்திர அஸ்வின் விளக்கம் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டின் அடுத்த சுற்றுக்கு பிரேசில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று செர்பியாவை வீழ்த்தி முன்னேறினாலும் பிரேசில் அணி நன்கு நிலையொன்றே அணியாக தெரியவில்லை என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரோசியாவிடம் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த ஐஸ்லாந்து அணி தொடரில் இருந்து வெளியேறியது திரைச்செய்திகள் ஜெயலலிதா பயோ ஜெயலலிதா பயோபிக்கில் நடிக்க ஆசையாக இருப்பதாக மஞ்சுமா மோகன் தெரிவித்துள்ளார் இரண்டு ரோபோக்களுக்கு இடையே காது வந்தால் என்ன ஆகும் என்பதுதான் நடிகர் திலீப் மீண்டும் மலையாளம் திரைப்பட நடிகர்கள் அமைப்பில் சேர்க்கப்பட்டதை எதிர்த்து நான்கு முன்னணி நடிகைகள் அமைப்பிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர் இத்துறை நட்டினிகள் இன்றைய செய்தி சேவைகள் யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் இதுபோல் பல தரமான ஒழிக்கோப்புகளை திறந்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தருங்கள் நன்றி வணக்கம்